வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறாவது செய்தி சேவை ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்வழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்கபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் நக்கிரன் கோபாலை விடுவித்த நீதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டுள்ளது தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்று கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூற்று புதிய பேருந்துகளின் சேவையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஏப்ரல் தேதி வரை பதினெட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த என தமிழக தலைமை செயலர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிலவும் கடும் குளிர் காரணமாக மறைந்து வாழும் தன்மை கொண்ட அரிய வகை விலங்கான நீர் நாய்கள் தண்ணீரை விட்டு வெளியேறி வருகின்றன தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு புதிதாக டிவி சேனல் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வால்பாறை அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு உரை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான விருதுகளில் பிராந்திய மொழிகளில் சிறந்து விளங்கிய ஊடகவியலாளருக்கான விருதுக்கு நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு குணசேகரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டி தமிழக வேளாண்மை துறையில் உதவி வேளாண்மை அதிகாரி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது 255 பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது நர்சிங் பார்மசி உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளை படித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி எரிக்சன் நிறுவனம் தொடுத்த வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தலைவர் அனில் அம்பானி நான்கு வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை வன்முறையில் ஈடுபட்டவர்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி பேர் சங் பரிவாரங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குஜராத் அகமதாபாத் நகரில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் அமைய உள்ளது கேரளாவில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக மற்றும் ஆர் அமைப்பு முயற்சிக்கின்றன என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் கேட் நுழைவுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் படைத்து உடுப்பி இளைஞர் நிரஞ்சன பிரசாத் சாதனை படைத்துள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலத்தின் கனவு திட்டமான போலவரம் நீர்ப்பாசன திட்டம் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்திய மீனவர்கள் நான்கு பேர் எல்லை தாண்டி மீன் கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர் ஜெல்லி மீன்களின் தொல்லை அதிகரித்து இருப்பதால் ஆஸ்திரேலியாவில் உள்ள சில கடற்கரைகள் மூடப்பட உள்ளன பாகிஸ்தானில் குளிரை போக்க பயன்படுத்திய ஹீட்டரின் வாயு கசிவு காரணமாக மூச்சுத் திணறி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எல்லை சுவருக்காக நான் அவசர பிரகடனம் செய்வேன் என்று அமெரிக்க அதிபர் மிரட்டல் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஹார்பின் சர்வதேச பணி மற்றும் பணி சிற்ப விழா திகதி சீனாவில் ஆரம்பமானது சீனாவில் வாழும் முஸ்லீம்களை சீன கலாச்சாரத்திற்கு மாற்றும் வகையில் புதிய சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் தொடர் தாக்குதல் காரணமாக முன்னூறு வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் நாடு முழுவதும் இன்று மற்றும் ஒன்பதாம் தேதி வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீடு சென்செக்ஸ் முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளது மாதாந்திர ஜிஎஸ்டி வருவாய் சீராக அதிகரித்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதிலிருந்து பதினாறு சதவீதம் வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் தவிர்த்து வருவதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரஞ்சிகோப்பை கிரிக்கெட் திரிபுராவை முப்பத்தி ஐந்து ரன்னில் சுருட்டியது ராஜஸ்தான் ஒரே நாளில் இருபது விக்கெட்டை வீழ்த்தியது டெஸ்ட் தொடரில் இந்தியாவை வீழ்த்தி விடுவோம் என்று கணித்தோம் ஆனால் நேர்மையாகவே எங்கள் கணிப்பை இந்திய அணியினர் பொய்யாக்கிவிட்டனர் வார்னர் ஸ்மித் இல்லாத வெறுமையை உணர்கிறோம் என்று ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் டிம் பெயின் வேதனை தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் முடிவடைந்தது இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக வருடத்திற்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலிய மண்ணில் தொடரை கைப்பற்றியுள்ளது நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் நடைபெற்ற ஏ கிளாசிக் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் ஜூலியாஸ் தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று ஆசிய கோப்பை கால் பந்து போட்டி முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றியடைந்தது நடிகர் அஜித் இயக்னர் கூட்டணியில் வெளிவர இருக்கும் நான்காவது படம் தான் விசுவாசம் வருகின்ற பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளிவர இருக்கின்றது கன்னட திரையுலகின் பிரம்மாண்டமான படம் என்ற பெருமையை பெற்ற கே படம் தற்பொழுது உலக அளவில் அதிக வசூலை பெற்ற முதல் கன்னட படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது கே ஸ்டுடியோ தயாரிப்பில் கோத்தபாடி ராஜேஷ் மற்றும் ட்ரை டென்ட் ஆர்ட்ஸ் இணைந்து தயாரித்துள்ள படம் ஐரா இந்த படத்தில் நயன்தாரா இரட்டை விடத்தில் நடித்து வருகிறார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்